நட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் டாஃபி பனானா செய்ய தேவையான பொருட்கள் வாழ்ப்பு ரெண்டு சர்க்கரை இரநூறு கிராம் மைதா நாலு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் நாலு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஸ்பூன் வெள்ளை எள்ளு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு செய்முறை முதல்ல ஒரு பவுல்ல இந்த கார்ன்ஃபிளவர் மைதா மாவு பேக்கிங் பவுடர் மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருவோம் அதை வந்து தண்ணி கலந்து லை இந்த கோதுமை தோசை மாவு பதத்துக்கு நல்லா அந்த கன்சிஸ்டன்சிக்கு க தண்ணி ஊற்றி கலந்து வச்சிருவோம் கலந்து வச்சுட்டு வாழைப்பழத்தை தூள் நிக்கிட்டு அதை வந்து மூணு இல்லை நாலு பீஸ் ஆக்கி அதை எடுத்து அந்த மாவில் போட்டுடுவோம் மாவில் போட்டு ஊற வச்சுட்டு சாப்பாடு வச்சிட்டு வானலில் வச்சு வானல் காய்ச்சலும் எண்ணெய் ஊற்றி அந்த அந்த வாழைப்பழத்தை எடுத்து இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடுவோம் ஒரு பிளேட்டில் அதை தனியாக எடுத்து வச்சலாம் அப்புறம் இன்னொரு ஸ்டவ் பற்றி வச்சிட்டு அதை வானல் வச்சு அதில் வந்து இந்த இரநூறு கிராம் சுகரை கொட்டி கேரமலைஸ் பண்ணோம் லைட்டாக தண்ணி தவச்சு அதை நல்லா மாதிரி அதை கோல்டன் ப்ரௌன் நல்லா அந்த சர்க்கரை அந்த உருகின சர்க்கரையில் அந்த வெள்ளை எல் இருக்கு போட்டுட்டு இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழை பெற்றுட்டுச்சு அதில் போட்டு எடுத்து எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுட்டோம்னா சூப்பர்மானி பாருங்க ஒருவர்களையும் வேண்டும் சந்திப்போம்